வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று டிசம்பர் 25 ஐந்தாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிபி முன்னூற்றி முப்பத்தி ஆண்டு ரோம் நகரில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டதற்கான முதலாவது ஆவணம் பதிவு செய்யப்பட்டது ஆயிரமாவது ஆண்டு ஹங்கேரி பேரரசு முதலாம் ஸ்டீபன் என்பவரது கீழ் கிறிஸ்தவ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆண்டு கிறிஸ்துமஸ் தீவு கண்டுபிடிக்கப்பட்டது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ராயல் மேரி கப்பலின் தலைவர் வில்லியம் மைனோர்ஸ் என்பவர் இத்தீவுக்கு கிறிஸ்துமஸ் தீவு என பெயரிட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆண்டர்ஸ் செல்சியஸ் தனது செல்சியஸ் வெப்பமானியை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க உள்நாட்டு போரில் ஈடுபட்ட அனைத்து கூட்டமைப்பு படை வீரர்களுக்கும் பொது மன்னிப்பை அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜான்சன் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் பேரரசர் டாய் ஷோ அடுத்து அவரது மகன் ஹிரோஹிட்டோ பேரரசனானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் கான்சு நகரில் ஏழு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சீன குடியரசின் அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் அணு ஆயுத சோதனையை நடத்தியது இது அந்நாடு நடத்திய இறுதி அணு ஆயுத சோதனையாகும் அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அணு ஆயுத சோதனை தடை விதிக்கப்படலாம் என்ற யோகத்தின் பேரில் இந்த சோதனை நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கூலி அதிகம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பத்தி இரண்டு தலித் மக்கள் தமிழ்நாட்டில் கீழ்வெண்மணி கிராமத்தில் உயிருடன் தீயிட்டு படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானில் தனது படைகளை பெருமளவில் இறக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ருமேனியாவின் முன்னாள் கம்யூனிஸ்ட் தலைவர் நிக்கலாய் செய்யஸ்குவும் அவரது மனைவியும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சுட்டுக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு உலகளாவிய வலைத்திட்டம் டபிள்யூடபிள்யூடபிள்யூ வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் தலைவர் பதவியிலிருந்து மிக்கேல் கர்ப்பச்சேவு விலகினார் அடுத்த நாள் சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு உக்ரைன் சோவியத் ஒன்றியத்திலிருந்து விலகியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காசினி விண்கப்பலிலிருந்து சனி கோலின் சந்திரனான டைட்டனில் இறங்குவதற்காக ஹியூஜன்ஸ் என்ற துணை விண்கலம் விடுவிக்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் தேதி டைட்டனில் இறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சார் ஐசக் நியூட்டன் ஆங்கிலேய இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மதன்மோகன் மாலவியா இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆண்டு முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானின் முதலாவது ஆளுநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி கே ராமானுஜம் கவிராயர் வைணவ புலவர் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அன்வர் சதாத் எகிப்து நாட்டின் மூன்றாவது அரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் பத்தாவது இந்திய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம் நாராயண் இந்துஸ்தானி இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானின் பனிரெண்டாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பிரபு தமிழ் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி ஆண்டு நக்மா இந்திய நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு வேலு நாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதலாவது பெண் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாவே மாணிக்க நாயக்கர் அறிவியல் தமிழ் வளர்த்த தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜாஜி சென்னை மாகாண முதல்வர் அரசியல்வாதி எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு சார்லி சாப்ளின் ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தேவன் யாழ்ப்பாணம் ஈழத்து எழுத்தாளர் பேச்சாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஜெயில் சிங் ஏழாவது இந்திய குடியரசுத் தலைவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நிரூபன் சக்கரவர்த்தி இந்திய இடதுசாரி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழோவியின் இலங்கை மலையக இலக்கியவாதி மற்றும் கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் கேமரூன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு சாட் ஈக்வடரியல் கினி காங்கோ மக்களாட்சி குடியரசு இந்த நாடுகளிலெல்லாம் இன்று குழந்தைகள் தினம் இந்தியாவில் நல்லாட்சி தினம் என்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை